அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டு நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்தேசிய மனுவேல் இந்த நச்சிந்தனையின் தலைப்பு நமது சிந்தனையில் ஓபாராய் பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு ஓட்டை குடிசையில் ஒரு ஏழ்மை நிலையிலிருந்த தாய்க்கு பிறந்தவர்தான் ஓபாராய் ஆனால் இன்று சர்வதேச அளவு வசதிமிக்க ஹோட்டல் என பெயர் பெற்றது ஓபாராய் ஹோட்டல் தான் தன் வாழ்க்கையை வரும் இருபத்தைந்து ரூபாயில் மட்டுமே ஆரம்பித்தார் எதையும் பெரிது பெரிதாகவே சிந்திப்பேன் மிகப்பெரிய சாதனை ஒன்றிலேயே மனதை மூழ்கடிப்பேன் என்று சொல்லும் இவருக்கு இன்று பதினோரு நாடுகளில் முப்பத்தி பிரம்மாண்டமான ஹோட்டல்கள் இருக்கின்றன கோடிக்கணக்கில் சொத்து மதிப்பு குவிந்து கிடக்கிறது தன் வளர்ச்சி பற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்காமல் இருந்திருந்தால் ஓபாராய் இன்று இந்த மாபெரும் வெற்றியை கண்டிருக்க முடியுமா ஆம் சிந்தனையில் செல்வத்தை தேடு சிந்தனையிலேயே நீ பணத்தை பார்க்காவிட்டால் நீ உன் நிஜ வாழ்க்கையில் அந்த பணத்தை பார்க்க முடியாமலே போய்விடும் என்கிறார் எமர்சன் என்கிற ஒரு அறிஞர் எனவே இன்றிலிருந்து சிந்திக்க சில மணித்துளிகளை நாம் ஒதுக்குவோம் சிந்திக்க சிந்திக்க வாழ்க்கையில் உன்னதமான சில தருணங்களை நிச்சயமாகவே நாம் சந்திப்போம் இது உறுதி சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி